தலைப்பு நாற்பத்து நான்கு வேதாகம வழிகள் ஒருவன் ஆன்மலாபம் பெறுவதற்கு இரண்டு மார்க்கம் உண்டு ஒரு மார்க்கம் படியுள்ளது ஒரு மார்க்கம் படியில்லாதது எப்படியெனில் மெத்தை ஏற வழியிருப்பது போல் ஏறிவிட்டால் மேலிடமாகிய அறமியம் ஒன்றே அவ்வழி ஆகம வழி சோபானமுடையது வேதவழி இல்லாதது ஒருவன் ஆகம வழி செல்லாது வேதவழி போகக்கூடாது ஏனெனில் ஜீவன் உபாசனா துவாரமாய் ஜீவத்துவம் கெட்ட இடத்தில் இரண்டற்று ஒன்றாகிய வேதவழி என்னும் அத்துவைதம் நிலைக்கும் வேதவழியான அத்துவைதம் அனுபவம் ஆகம வழியான துவைதம் விவகாரம் ஒன்றென விவகரிப்பவர் இடத்தில் அனுபவம் இல்லை உபதேச ரீதியில் சொல்லாது ஒன்றெனப்பட வேண்டும்